பாரு தேவன் மனிதனை தம்மோடு இணைத்துக் கொண்டது மாத்திர ஒவ்வொரு மனுஷரோடு கூட ஒரு நல் உறவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அந்த உறவை நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆயுதங்கள் அம்புக்கெல்லாம் வேலை இருக்காது துரும்பூச்சி அழிஞ்சு போயிடுவாங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் நேரமே இருக்காது இந்த வல்லரசுன்ற பேச்சுக்கிடமே கிடையாது சும்மா சொல்லிக்கிறது நாங்கள் தான் வல்லரசு இவங்க தான் வல்லரசு வல்லரசு யார் தெரியுமா ஆயுதம் வச்சிருக்கவங்க தான் வல்லரசு இனிமேல் வல்லரசுக்கு பேச்சே இருக்காது நல்லரசு மட்டும் தான் எல்லா நல்லரசு மட்டும் தான் எல்லா நாட்டிலையும் எல்லா ஜனத்துக்கு மத்தியிலும் எல்லா சமுதாயத்துலேயும் ஒரு நல்ல ஆட்சி இருக்கும் அவ்வளோதான் ஆகவே உரவை மனதில் வைத்து கொண்டே வேதத்தை வாசிக்கணும் பிரசங்கத்தை கேட்கணும் பிரசங்கிக்கணும் ஜெபிக்கணும் உறவை மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லாம் இந்த இந்த கூடுகை எல்லாமே அதை தான் மனசில் வச்சுக்கணும் நான் இந்த இடத்துல போகிறேன் தேவனோடு கூட எப்பவுமே இருக்குது உங்களுக்கு உறவு ஆலயத்துக்கு வரும்போது இல்லை நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா ஆலயத்துக்கு வரும்போது தான் தேவனோடு கூடவே உறவு இருக்கிறதா நினைக்கிறோம் இந்த உறவு பிரிக்கவே முடியாது இந்த உறவை உங்க வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாது மரணம் கூட பிரிக்க முடியாது கடவுளோட உங்களுக்கு இருக்கிற உறவை நத்திங் கேன் செப்பரேட் அவள் அப்படிதான் சொல்றாரு யாரு பிரிக்க முடியும் ஆனா இன்னொன்னு இருக்குது இந்த உறவிற்கு பாருங்க இதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒருத்தர் ஒருத்தர் விஷ் பண்ண ஒருத்தர் ஒருத்தர் வரவேற்க ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள ஒருத்தர் ஜெபிக்க நல்ல அருமையான வாய்ப்பு இந்த நோக்கத்தை தான் தேவன் மனசுல வச்சு மனுஷனை உண்டாக்குனார் ஆகவே நம்ம பண்ற பிரசங்கம் நம்ம பாடுற பாடல்கள் இதெல்லாம் அதை ஊக்குவிக்கிறதுக்கு தான் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க உறவை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஜபம் மதத்துக்கு தான் உதவி செய்யும் அப்புறம் நம்ம பண்ற எல்லாமே அந்த மத சடங்கு சம்பிரதாயத்துக்கு பேலன்ஸ் ஏத்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் ஜபம் நல்லா இருந்துச்சு இந்த வாரம் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா இந்த வாரம் பிரசங்கம் இந்த வார ஜபம் இந்த வாரம் பாடல் இந்த வாரம் ஆராதனை இந்த வாரம் கூடுக எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் போய் சமுதாயத்துல வாழ வாழ்க்கைக்கு உறவுக்கு பேலன்ஸ் சேர்த்துக்கொள்ள பெட்ரோல் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வண்டியை நிறுத்துறோம் நல்லா ஓடுறதுக்கு அது என்ன பண்ணது நல்லா ஃபுல்லா நிரப்பி அனுப்புறாங்க ஒரு நாள் ஒருத்தர் பார்த்தேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் போடுறாரு போட்டு போறாரு போட்டு போறாரு தேவன் தம்முடைய அன்பினால நம்மளை நிரப்புறாரு ஃபுல் டேங்க் நிரப்பிட்றாரு நீங்கள் போதும் இப்போ நம்ம ஆளுங்க என்ன நினைச்சுக்கிறாங்க என் பாத்திரம் நிரம்பி வழியோன்னா காசு காசு ஆகொட்டும் நம்மளுக்கு அப்படிதான் நினச்சிருக்கிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நிறைய காசு இருக்கும் அது பழைய உடன்படிக்க மனநிலை அவங்க முன்னாடி நான் நிறைய சாப்பிடுவேன் அவங்க முன்னாடி என்ன வசதியாக இருப்பேன் அவங்க முன்னாடி எனக்கு எல்லாம் இருக்கும் இது நல்லது அப்படி திங்க் பண்ணுறது ஆனால் அவங்க முன்னாடி தான் அப்படி இருக்கணும்னு கிடையாது நீங்கள் நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கலாம் ஆனா என் சத்துருக்களுக்கு முன்னாடி என் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படியே மைண்டை உபயோகப்படுத்திட்டாங்க அப்படிலாம் இல்லை என் பாத்திரம் நிரம்பி வலியம்னா என் உள்ளம் தேவ அன்புனால நிரம்பி வலியம் பணத்தை வச்சு அறிவை வச்சு புத்திய வச்சு திறமைய வச்சு செய்ய முடியாததெல்லாம் தேவ அன்பை வச்சு நம்ம இந்த உலகத்துல செய்ய முடியும் இயேசு டிகிரி முடிக்கல இயேசு ஒன்னும் பெரிய பணக்காரர் கிடையாது பணம் சம்பாதிச்சுட்டு சுத்திக்கிட்டு இல்லை ஆனா தம்முடைய அன்பால உலகத்தையே ஜெயித்தார் உலகத்தையே வென்றார் உலகத்தையே பக்கம் மனிதர்கள் இந்த ஒரு மனுஷன் பின்னாடி எல்லாரும் சுத்தி வந்தாங்க ஏன்னா காசை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் காசை எல்லாருக்கும் நல்லா பணம் பொருள் சார் சோறு எல்லாம் போட்டுக்கிட்டு துணி மணி எல்லாம் பால்டீன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் க இந்த மாதிரி உதவி பண்ணி ஆள் சேர்த்துட்டு இருந்தவர் இயேசுவால் கவரப்பட்டதுக்கு காரணம் இந்த ஒரு நோக்கம்தான் அவருடைய அன்பு இன்னைக்கு அதான் சொல்கிறேன் உங்களை கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்னா பீப்புள் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகணும்னா உங்களை பியூட்டிஃபை பண்ணுற உங்களை அழகுப்படுத்துகிற விஷயம் எது தெரியுமா உங்களை கவர்ச்சி ஆக்குற விஷயம் எது தெரியுமா உங்களுடைய உடை உங்களுடைய வசதி உங்களுடைய படிப்பு உங்களுடைய திறமை கிடையாது உங்கள் மேல் உள்ள தேவ அன்பு மே அதுதான் மனுஷன் இருக்குது மனுஷன் இருக்குது எல்லாம் மாறும் பகையா நின்றவங்க கூட மாறுவாங்க எதிரான நின்றவங்க சூழ்ச்சி பண்ணணும் நினைச்சவங்களை ஏமாத்தணும் நினைச்சவங்க கூட மாறுவாங்க ஆனா பழைய பாட்டில் அப்படியே அவர்கள் தாடையை நொறுக்கி அவர்கள் பற்களை உடைத்து போடும் நம்மளுக்கு அந்த வசனத்தை பொறுக்கிக்கிட்டு முழங்கால் நின்று ஜன் இப்படி சொல்லிருக்கிறீரே தாட உடைப்பேன்னு வாய உடைப்பேன் சொல்லியிருக்கிறீரே வாய உடைக்கிற வேலையில் கடவுள் இல்ல தாவிதுக்கு ஆசை என் சத்திருக்கள் வாய உடைக்கணும்னு அதே ஜபத்தை எடுத்து நம்ம ஆளுங்களும் ஜபம் பண்றது அவங்களுக்கு அது தங்க வசனம் ரெட்டில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவாங்க ஆகவே அவை மக்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நாம் எல்லாரும் உறவுக்காரர்கள் பக்கத்தில் அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க நம்ம எல்லாம் உறவுக்காரர்கள் உறவுக்காரர்கள் நான்கு வசனத்தை வாசிப்போம் அதிலிருந்து போகலாம் இன்னைக்கு தேவ அன்பை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன் இந்த அன்பு தான் இணைத்திருக்கிறது கடவுளையோ மனுஷனே இணைத்திருக்கிறது மனிதனையும் மனுஷனே இணைத்திருக்கிறது கடவுள் யார் சைட்லேயும் நின்றுட்டு என்ன விட நீ அதிகமா யாரையாவது நேசிப்பியான்னு போட்டி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி கேள்வி எழுப்புறவர் கடவுள் கிடையாது ஆண்டவர் அப்படி பண்றவர் கிடையாது மாறாக மற்றவர்களை நேசிக்க தூண்றத இவர் தான் புருஷனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் நண்பர்களையும் சகோதரர்களையும் உறவினர்களையும் மனுஷனையும் நேசிக்க தூண்றத வேலையே இவர் தான் ஆனா எவ்வளவு தவறாவே போதிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா ஆண்டவரை விட நீ நேசி தப்புது அந்த கேள்வி ஆண்டதே கிடையாது உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசாத கடவுளுடைய சமூகத்துல உணர்ச்சி வசப்பட்டு சும்மா மற்றவங்களை பிரியப்படுத்துற மாதிரி கடவுளையும் பிரியப்படுத்துறதுக்கு எப்பவுமே குனிஞ்சியே இருப்பாங்க பாத்து அரசியல்வாதிக்கு முன்னாடி அந்த மாதிரியே கடவுளுக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைக்கிறாங்க ஈடுபடாத முயற்சி செய்யாத ஏன்னா நான் உன் ரொம்ப பிரியமா இருக்க ஏற்கனவே நீ எனக்கு பிரியமானவன் நீ இனிமேதான் எனக்கு பிரியமானவன் ஆக போறதில்லை நீ ஏதோ செஞ்சு என்கிட்ட பிரியத்தை சம்பாதிக்க போறதில்லை யுவர் ஆல்ரெடி மை பிலபட் நீ என் நீ எனக்கு பிரியமானவன் கருத்து சொல்றாரு அதுவே நாம் வந்து பிரியத்தை சம்பாதிக்கலாம் இல்ல பாருங்க கடவுள் நமக்கு அன்ப உள்ள கொட்டி இந்த வாரம் இந்த உலகத்துல போய் இந்த சமுதாயத்துல போய் இந்த வாழ்ற வாழ்க்கையில நிறைய பேர் இந்த அன்ப ருசிக்காம இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த அன்புனா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க அன்புனா என்னன்னே தெரியாம எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நாம் என்ன சொல்லி தரப்போகிறோம் கருத்து நம்ம வச்சுருக்கார் நாலு வசனங்களை வாசிப்போம் இதிலிருந்து போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறோம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எல்லாம் சொல்லுங்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்தார் அப்படியே வாசிக்கிறோம் பாருங்க உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் உலகத்தை தண்டிக்கிறதுக்காக உலகத்தை அழிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற மனுஷனை குற்றப்படுத்துறதுக்காக இயேசு வரவில்லை அவர்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காகவே வந்தார் அப்ப வேதன் தெளிவா சொல்லுது தேவன் உலகத்துக்கு எதிரா இல்ல உலகத்தின் மேல அன்புள்ளவரா இருக்கிறார் உலகத்துக்கு எதிரா இல்லை மனசுல வச்சுக்கோங்க கடவுள் உலகத்துக்கு எதிராக இல்லை இன்னொரு பகுதியை வாசிப்போம் ரோமர் ஐந்தாம் அந்த ரோமர் ஐந்து அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமின்னு சொல்லுங்க ரோமர் ஐந்து எட்டு நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மறித்ததினாலே தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் பேதம் சொல்லுது நாம் நல்லவர்களா இருக்கும்போது இயேசு மறிக்கல நம் பாவிகளா இருக்கும்போது இயேசு மறித்தார் நல்லா புரிஞ்சுங்க அந்த காலத்துல நாம இல்ல நாம் சொல்லும்பொழுது அன்றைக்கு இருந்த இஸ்ரவியலர்களை குறிக்கிறது அன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் அன்றைக்கு வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்களை குறிக்குது நம்மை குறிக்கல அன்றைக்கு வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்களை குறிக்குது ஏன்னா அன்னைக்கு நாம இல்லை ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த ரோம நிறுவனம் நமக்கு எழுதப்பட்டது இல்லை அன்னைக்கு ரோம்ல வாழ்ந்துட்டு இருந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டது ரோம்ல வாழ்ந்துட்டு இருந்த திருச்சபை மக்களுக்காக எழுதப்பட்டது அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு குழப்பம் என்னன்னா நான் ஒழுங்கா தான் என்ன நேசிப்பாரு அப்படின்ற ஒரு மனப்பான்மை உலகத்துல இருந்தது உலகத்துக்கு அறிவிக்கிறார் அன்னைக்கு அறிவிக்கிறார் தேவனுடைய அன்பு எவ்வளவு வித்தியாசமானதுன்னு அறிவிக்கிறார் சொல்றாரு நம் பாவிகளா இருக்கையில் நமக்கு மறுத்தினாலே தேவ அன்பு தேவன் வைத்த அன்பை நாம் யார் என்று கருதாமல் வாழ்க்கையோ தடை பண்ணிடல ஒரு வீட்டில் ஒரு பையனை நேசிக்கிறாங்க அவனுடைய நடக்கை அவனுடைய செயல்கள்ருப்பு பண்ணிட்டே இருக்கான் ரொம்ப பார்த்தாரு முடியல வராத வீட்டுக்குள்ள வரக்கூடாது அவனுடைய நடக்கை இன்னும் இன்னும் கோபத்தை தான் கொண்டு வருது அவனுடைய நடக்கை கோபத்தை கொண்டு வருது சொல்லுது தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணினார் நம்ம மேல அவர் கோபப்படல மாறாக நம்ம தேவன் அன்பை விளங்கப் பண்ணினார் கொஞ்சம் இருதயம் பெருசாகட்டும் கொஞ்சம் நல்லா விரிவடையட்டும் குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவோம் மனிதனை தேவன் நிபந்தனையோடு நேசிக்கிறது இல்ல நிபந்தனை இல்லாம நேசிக்கிறார் அப்படின்னு அவனை திருத்துறது அதையும் செய் அவனை எப்படி திருத்தணும்னு அவருக்கு தெரியும் அவன் உள்ளத்தை எப்படி தொடணும்னு தெரியும் அவன் வாழ்க்கை எப்படி அழகுள்ளதா மாத்தணும்னு அவருக்கு தெரியும் இதை செஞ்சவர் அதை செய்ய மாட்டாரா இத இந்த மாதிரி அவன் மேல அன்பு காட்ட முடியும்னா அந்த அன்பு இன்னொரு இடத்துக்கும் அவனை கொண்டு போவோம் அவனை என்ன ஆக்கணும் அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு புதுப்பிக்கணும் அது அவருக்கு தெரியும் அது அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் செய்ய முடியும் அவன் திருந்தணுமே திருந்தணுமே முதல் இதை சொல்லுங்க அவனுக்கு முதல்ல இதை சொல்லுங்க இந்த நியூஸ் அவனுக்குள்ள போட்டோம் இந்த உண்மை போட்டோம் மனுஷனுக்கு இந்த உண்மை போட்டோம் உங்க உள்ளத்துல இந்த உண்மை போட்டோம் தேசத்துக்கு மறித்தார் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் அப்புறம் இன்னும் உள்ள போலாம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரத்துக்கு வருவோம் நாலு வசனம் சொன்னேன் அதுல மூணாவது வசனம் இது கலாத்தியர் நாலாம் அதிகாரம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது எடுத்துட்டீங்களா கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அன்பு கூர்ந்தவராலே நான் பிழைத்திருக்கிறேன் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அன்பு கூர்ந்து எனக்காக தம் ஜீவனை கொடுத்ததுனால இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன் இன்னைக்கு உங்க லைஃப் அப்படிதான் வியூ பண்ணும் இன்னைக்கு உலகத்தை எப்படி வியூ பண்ணோம் சொல்லி செயலை வச்சு நான் உன்னை வெறுக்க மாட்டேன் உன் மேல என்ன அன்பு வச்சிருக்கிறேன்னா நீ பாவியா இருக்கிறேன் உன் செயல்கள் என்ன மாத்த போறதே கிடையாது இதுதான் உலகத்தை அறிவிக்க வேண்டிய செய்தி இன்னொன்னு இன்னொரு மோட்டிவ் வேணும் கடவுளுடைய அன்பு இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன் ஐ லிவ் because God loves me என்னில் அன்பு கொர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்தாரு அதனால நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன் பிழைத்திருக்கிறேன்னா செத்து பிழைச்சது போலதான் மறித்து பிழைத்திருக்கிறது போலதான் ஆனா என்னன்னா நாம் வாழ்றதை இது பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு உலகத்தில் மனுக்குளம் வாழ்றதை இது அடிப்படையா வச்சுதான் நான் அல்ல கிறிஸ்துவே எண்ணில் பிழைத்திருக்கிறார்னா இந்த உலகத்தில் ஆதாம் உடைய நிலை இறந்து இயேசு மறித்த போது ஆதாம் மறித்து போயிட்டான் இன்றைக்கு மனிதன் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்காங்க கிறிஸ்து அவனுக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்து அவனுடைய அடையாளமா இருக்கிறார் ஆதாம் மனுக்குலத்தின் அடையாளம் அல்ல இனிமே இயேசு மறிக்கிற வரைக்கும் மனுஷனுடைய அடையாளம் ஆதாம் உடைய ஆனால் இயேசு மறித்த பிறகு ஆதாம் உடைய அடையாளம் இல்ல நம்முடைய அடையாளம் இந்த கிறிஸ்து நம்முடைய அடையாளம் மாத்திரம் இல்ல வேதம் சொல்லுது பவுல் சொல்றாரு நாம் பிழைத்திருக்கிறதே நாம் பிழைத்திருக்கிறது நான் சுவாசிக்கிறதே நான் அசைகிறதே நாம் மூ பண்றதே என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய மூச்சவும் எல்லாமே என்னை அன்பு கூறுகிறவராலே எனக்கு உண்டாகிருக்கிறது உங்களை வெறுக்கிறவராளுக்கு உண்டாகல உங்க மேல கோபமா இருக்கிறவரால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கல உங்கள் மேல் அன்பு கூர்ந்தவர் அதனால நீங்க நல்லா மூ பண்ணலாம் நல்லா மூவ் பண்ணலாம் நல்ல எல்லையை தாண்டி போய் காரியங்கள் எல்லாம் செய்யலாம் நல்லா செய்யலாம் ரொம்ப குறுகிய ஒரு மனப்பான்மையோடு வாழ தேவையில்லை நல்லா ஃப்ரீயா மூவ் பண்ணலாம் நீங்கள் சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் லட்சியத்தோட வாழலாம் கனவு காணலாம் ஏன் அன்பு கூறுகிறவரால் தான் நீங்க இன்னைக்கு பிழைத்து உங்களுடைய ஜீவன் உங்களை அன்பு கூறுகிறவரால் உங்களுக்கு கிடைச்சிருக்குது உங்களுக்கு நேசிக்கிறவர் கொடுத்திருக்கிறார் புரியுதா வந்து பேர்லாம் சத்தம் போட்டு வந்து அவன் அதை ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து மதியானம் ஆயிடும் போய் பிரேக் கிடையாது காலையில் சாப்பாடு கிடையாது இது வந்து அன்பு கூர்ந்து போடுறது இல்லை பிச்சை தொல்லை கொடுக்குற அன்பு போட்டு போறது சரி சரி சரி சார் சார்ன்றது அதனால இந்த கெஞ்சினதுனால கிடைச்சது பிச்சை இந்த கெஞ்சினதுனால உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை கிடையாதுங்க இது உங்களை அன்பு கூறுகிறவரால உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை உங்களை ஒருத்தர் நேசிக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை இந்த சந்ததியை இந்த வாழ்க்கைய வெறுப்பு வாழாதீங்க கடவுளுடைய கடவுள் ஏதாவது வெறுப்பா இருக்கிறார்கள் நினைச்சு இருக்காதி கேன்சல் ஆயிடுச்சு அது முடிஞ்சிடுச்சு சிலுவையோட முடிஞ்சிருச்சு அது ஆதாமோட முடிஞ்சிருச்சு அது முழு மனுக்குளமும் கிறிஸ்து பின்ன திருப்பட்டு இன்றைக்கு மனிதன் நினைத்து பார்க்க அத பவுல் சொல்றாரு இனி நான் அல்ல கிறிஸ்து எண்ணில் வாழ்கிறார் கிறிஸ்து மாத்த கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு ஒரு புது வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் மனுக்குலத்துக்கு ஒரு புது துவக்கத்தை கொடுத்திருக்கிறாரு புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார் பழையவைழிந்து போயின நீங்கள் புது சிறுகளா இருக்கிறீங்க நாளாவது ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று பத்து ஒன்று பத்து நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்து செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாக வேதம் சொல்லுது நாம் அன்பு கூர்ந்ததுனால அன்பு உண்டாகல அன்பு எங்கிருந்து வருகிறது என்றால் தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி முதல்ல அவர் நம்மை நேசித்து முதல்ல அவர் நம்மை அன்பு கூர்ந்து முதல்ல நமக்கு அவர் முந்தி கொண்டு முந்தி நம் மேல அன்ப வேதம் சொல்லுது இப்பொழுது நமக்கு அன்பு உண்டா இருக்கிறது அன்பு நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கல தேவன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு அன்பு கூறுறதுனா இருந்து கத்துக்கணும் அன்பு கூறுறது கத்துக்கணும் அன்பு கூறுறதுனா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாதான் அதுதான் அன்பு ஏன்னா அவர் எப்படி அன்பு கூறுறதுனா என்ன உலகத்தை அன்பு கூறுறதுனா என்ன பாவி அன்பு கூறுறதுன்னா என்ன மனுஷன் அன்பு கூறுறதுன்னு அர்த்தம் என்ன கற்றுக் பேர் சொல் அந்த அடிடுகளை நாம பின்பற்றணும்பேட்டு அப்ப நாம அன்பு அங்கிருந்தான் கத்துக்கணும் அன்பு நானும் அன்பு தான் கூற எங்க இருந்து கத்துக்கணிங்க அந்த அன்பு என்ன மாதிரி அன்பு அது என்ன மாதிரி அன்பு கிறிஸ்து மனுஷனை நேசித்தது போல நேசிக்கிறோம் பாருங்க அதுதான் உண்மையான அன்பு உலகத்துல அன்பு உண்டாயிருக்கிறது என்றால் அந்த அன்பு தேவன் மனிதனை அன்பு கூர்ந்து தேவன் ஒரு மனுஷனை மனுஷனா அவதரித்து மனுஷனா ஒரு மனுஷனை நேசிக்க முடியும் மனுஷனா ஒரு மனுஷனை மன்னிக்க முடியும் மனுஷனா ஒரு மனுஷனுக்காக விட்டு கொடுக்க முடியும் அந்த மனுஷனுக்காக சாக கூட செய்யலாம் அப்படின்னு அன்பின் மதிப்பை அன்பின் உடைய அளவ அகலத்தை உயரத்தை அன்பின் உடைய நீளத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் நான் நேசிக்கிறேன் தாங்க எங்க நேசிக்கிறீங்க சபிச்சுக்கினே இருக்கீங்க திட்டிக்கனே இருக்கிறீங்க அதனாலதான் நிறைய நேரத்தில் பண்ண வேண்டியதா இருக்குது நம்மளே நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்குது நம்ம இந்த உலகத்துல பைபிளை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா பிரசங்கம் இல்லை இந்த உலகத்தில் பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு நாம நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன் நிறையா வசனத்தை படித்தேன்றதுக்காக இல்லை இந்த பைபிள் ஒரு கண்ணாடி மாதிரி இதுக்கு முன்னாடி நின்று நம்ம நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் நான் வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடி போட முன்னாடி போய் நின்னேன் அது என்ன தான் காட்டுச்சு கண்ணாடி முன்னே நிற்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்கள காட்டுதா உங்கள் மாமியாரை காட்டுதா வேற யார் காட்டுதா அப்போ அது ஒரு வேற கண்ணாடி அது பூத கண்ணாடி அது அது தப்பான கண்ணாடி நல்ல கண்ணாடி எது தெரியுமா நான் என்னை மட்டும் தான் காட்டணும் காட்டுதுன்னா அப்ப வேற ஏதோ இருக்குது பாஸ்டிங் ப்ரேயர் வச்சிடலாம் வீட்டில் கண்ணாடி மேல கையை வச்சு ஜபம் பண்ணிடலாம் இல்ல கண்ணாடிய மாத்துங்க உங்களை தான் காட்டணும் இந்த பைபிள் கண்ணாடி யாக்கோபு ஒன்னாதிகாரத்தில் யாக்கோபு சொல்றாரு இது கண்ணாடி இதுக்கு முன்ன நின்னா உங்களை மட்டும் தான் தெரியணும் டிஃபைன் பண்ணி பாருங்க என் அன்பு எதை பேஸ் பண்ணிருக்கு என் அன்பு யார அடி எதை அடிப்படையா யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அன்பை காட்ட நான் உண்மையிலேயே அன்பு காட்டுறனே அந்த அன்பை எங்க இருந்து கத்துக்கிட்டேன் இந்த அன்பு எங்கிருந்து உண்டாயிருக்கிறது எங்க இருந்து ஆரம்பிச்சேன் இந்த அன்பு அன்புன்றனே லவ் லவ்ன்றனே உண்மையிலேயே இந்த அன்பு எங்க இருந்து கத்துக்கிட்டேன் பண்ணிக்க மாட்டேன் மூஞ்சத்திக்கு வச்சுக்கிறேன் பேச மாட்டேன் யாரு கூடயும் கலவட மாட்டேன் யாரு கூடயும் கூட மாட்டேன் எப்ப பார்த்தாலும் நான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது நான் அன்புதான் கூடுறேன் இதுல வேற கூட ஒன்னு சேர்த்துக்கிறது கடவுளுக்கு தெரியும் அன்பு கூறா இல்லையான் சண்டை போட்டுன்னு கூடுற கடவுளுக்கு தெரியும்னா அதனாலதான் பைபிள் சொல்லுது பாருங்க பவுல யோவான அப்படி சொல்றாரு பாருங்க நானும் அதிகாரம் இருபதாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை விஷயம் கிடையாது வேதம் சொல்லுது தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் பொய் சொல்லிட்டு இருக்கிறான் உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு உண்மையான அன்பு இந்த உலகத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது கட்டுக்டுத்துருக்கிறார் எப்படியும் வாழ்ந்த காட்டி கொடுத்து ஒரு படம் மாதிரி போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் என்ன மாதிரி மனுஷன் உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டு மனுஷனை திருப்ப முடியும் அடிச்சுவோடுகளை வச்சிட்டு போயிருக்கார் ஒன்று பேரு ரெண்டாம் அதிகாரம் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுடல்களை தொடர்ந்து வரும்படி அவர் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் எல்லாம் சொல்லுங்க எனக்கு மாதிரியை பின் வைத்து போனார் சொன்ன எனக்கு எடுத்துக்காட்டு நான் எப்படி அன்பு கூறலாம் எப்படி எல்லாம் அன்பு கூற முடியும் எந்த அளவுக்கு போய் அரும்பு கூற முடியும் இயேசு நமக்கு ஒரு அடிச்சு வடுகளை வச்சுட்டு போயிருக்கார் இது மாத்திரம் இல்ல எபேசியர் பத்தொன்பது அவசரத்துல இருந்து வாசிக்கிறேன் நாலு பத்தொன்பது எபேசியர் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அச்சுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிடுக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் உணர்வில்லாம கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம அவங்க தப்பா வாழ்றாங்கன்றத விடுங்க கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம இருக்காங்க எண்ணி பாக்குறதே கிடையாது எவ்வளவு பாதிக்கும் என்ன பாதிக்கும் கொஞ்சம் கூட உணர்வே இல்லை வேதம் சொல்லுது உணர்வு இல்லாம வாழ்றதுக்கு அவங்க தெரிஞ்சு எடுத்திருக்கிறாங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கூட உணர்வு கிடையாது கல் மனசு கல் நெஞ்சம் பதினெட்டு வாசத்து பாத்தீங்கன்னா அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய இருதைய இருத கடினம் கல் நெஞ்சம் உணர்வே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனா பவுல் சொல்றாரு நம்மளை பார்த்து சொல்றாரு இருபது நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை கல் நெஞ்சக்காரர் கிடையாது சொல்றாரு கிறிஸ்து கிட்ட இருந்து நீங்க இதை கத்துக்கவே கிறிஸ்து கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் அன்பு கூற முடியும் அன்பு கூற முடியும் வாழ முடியும் அன்பு அடிப்படை வாழ்க்கையை வாழ முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க உங்களால் முடியும் ஏன்னா நம்ம கற்றுக்கொண்ட கிறிஸ்து கல் நெஞ்சக்காரர் புரிந்து கொள்ளாதவர் கிடையாது உணர்வில்லாதவர் கிடையாது இருதய கடினம் உள்ளவர் கிடையாது அதனாலதான் சொல்றாரு இவ்விதமாக கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்கொள்ள இந்த மாதிரி கிறிஸ்து நமக்கு கிடையாது கல் கிடையாது வேதர் சொல்றாரு அவர் அடிச்சுடல கற்றுக்கொள்ளுங்கள் அது பவுல் சொல்றாரு கிறிஸ்து கல் கிடையாது அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கத்து தர்றவர் கிடையாது அங்கிருந்து அவர்கிட்ட இருந்து வர்ற விஷயம் கிடையாது மனிதன் அதுக்காக தான் உண்டாக்கப்பட்டான் அன்பு அடிப்படை வாழ்க்கைக்காக இருபதாவது ஒன்னு இருபது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே சொல்றாரு மனுஷன் கோபத்தை வச்சு கடவுளுடைய திட்டங்களையும் வழிகளையும் உலகத்துல நடத்திட முடியாது நம்ம யார் மேலேயே கோபமா இருக்கிறோன்னு வச்சுங்க அந்த இடத்துல கடவுளுடைய நீதி கடவுளுடைய சித்தம் திட்டம்லாம் நாங்கள் நடத்த நடத்தி காட்ட முடியாது நீங்க ஜெபிக்கலாம் நீங்க பைபிளை வாசிக்கலாம் நீங்க அவ்வளவும் உங்க வாழ்க்கையில வேஸ்ட் தான் தேவனுடைய மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி இதுக்கு பாருங்க பைபிள் இப்படி சொல்ல மனுஷனுடைய கோபம் தேவனுடைய கோபம் சொல்ல மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி தேவனுடைய நீதியில கோபம் கிடையாது தேவனுடைய நீதியில கோபம் கிடையாது தேவனுடைய நீதியில இரக்கம் தான் இருக்கு தேவன் நீதி செய்தாலும் அங்க இரக்கம் தான் காட்டுறாரு அதனாலதான் சொன்னார் ஒரு பாவம் இல்லாதவன் கல் ஏன் கல்லெறிய சொன்னாரு கல் வாங்க எல்லாரும் எரியலாம் ஆனா பாவம் இல்லாதவங்க முதல்ல கல் எறியனாரு நல்லா அவருடைய நீதி கோபத்தை காட்டுகிற நீதி இல்லை அவருடைய நீதி நம்மை மன்னிக்கிற பாதுகாக்கிற இரக்கம் கொடுக்கற இருக்கிறீங்களா இல்லைங்க எது நியாயமா பேச பரவாயில்ல விடுங்க நியாயமா பேசு அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் எது பேசினாலும் விடுங்க பாதுகாப்போம் அவரை அவரை விடுவோம் பரவாயில்ல மன்னிப்போம் நம்ம பண்ணாதியா பண்ணிட்டாரு நம்ம பேசாத பேசிட்ட அவசரப்படாதோ நாளா ஒழுக்கம் தான் செட் ஆகாது அங்க கொண்டு வரப்படுகிற பாருங்க நிறைய வெள்ளலாம் மூணாதிகாரத்துக்கு வைத்திரலான் நீங்கள் பெருமை பாராட்டாத இருங்கள் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்சைகைகளும் இன்னைக்குற மாதம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய நேரத்தில் ஏன் வெட்கப்பட்டாதான் என்ன என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்ல அந்த வசனம் எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிறதுனா நம்ம எங்கயும் அசிங்கப்பட மாட்டோம் ஆனா அசிங்கப்பட போறதெல்லாம் யாருக்காங்க கருத்தர் இந்த வருஷம் முழுவதும் என்ன வெட்கப்படாம காத்தார் அப்படின்னா அர்த்தம் என்ன நிறைய பேர் அசிங்கப்பட்டு போனாங்கன்னு நான் அசிங்கப்படல பைபிளை எல்லாருமே எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னா எனிமிட்டி கிரியேட் பண்ணிக்கிறது சத்துருக்களை கிரியேட் பண்ணிக்கிறது சத்துருக்களை அப்படியே மனுஷர்கள் எல்லாம் சத்துருக்களாகவே பாக்கிறது ஏனிமீகளாகவே எழுத்தின்படியே ஒரு காலம் இருந்தது இஸ்ரோவேல் மக்களுக்கு சுத்தி பகைனர் தான் வாழ்ந்தாங்க பகைனர் எப்பவுமே இருந்தாங்க ஆனா இந்த மாதிரி வைராட்சியமும் விரோதமும் இருந்துகிட்டே இருந்துச்சு பாருங்க இஸ்ரேவேலுக்கு ஓய்வே கிடையாது நிம்மதியே கிடையாது சால வந்தான் பாருங்க அவன் கொஞ்சம் மூலக்காரன் அவன் என்ன பண்ணிட்டான் சுத்தி ஆயிரம் பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணிட்டான் பாருங்க எல்லா ராஜா பொண்ணையும் இவன் கல்யாணம் பண்ணிட்டான் பொண்ணை கொடுத்துருக்கோம் யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு எல்லாம் அமைதியாண்டான பொண்ணு கொடுத்த இடத்துக்கு எதுக்கு வந்து போன நம்ம பொண்ணை குடும்பப்படுத்த போறான்னு சொல்லிட்டு யாருமே சண்டைக்கு வரல வேதம் சொல்லுது சாலமோனுடைய காலத்துல சமாதானமா இருந்ததான் இஸ்ரவேல் இதுக்காகவே இவன் பண்ணிருப்பான் எப்பியை தூக்கிட்டு கோம்ப தூக்கிட்டு போறதுக்கு யவ் உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அமைதியா போயறோம் அப்படின்னு அவ்வளவுதான் ஞானம் உள்ள ஆளு கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ட்டு பொண்ணு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் யாருமே யுத்தத்துக்கு வரல ஆனா வேதம் தாவி இது சேனைகளின் தேவனாயி கர்த்தர் அவனுக்கு கூட இருந்தா அவங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தா எப்படி இருக்குது பாருங்க இவன் கூட்டுக்குன்னே போறான் பாருங்க கடவுளை யுத்தத்துக்குனே கூப்பிடுறான் பாருங்க எல்லா யுத்தத்துக்கு கூப்பிட்டுன்னு நிறைய நேரத்தில் ஆண்டவரை யுத்தத்துக்கு கூப்பிடுறது வேதம் சொல்லுது அவர் சமாதானத்தின் வைராக்கியத்துக்கும் விரோதத்துக்கும் கழகத்துக்கும் குழப்பத்துக்கும் துர்செய்கைக்கும் பிரச்சனைக்கும் அவர் வந்து வந்து ஒத்துழைச்சு நம்ம கூட ரெண்டு பேருக்குள்ளயும் போராட்டம் பண்ணி நான் சொல்றேன் அவர் அது அந்த மாதிரி ஒரு காரியம் ஞானம் அங்கிருந்து வரல வேதம் சொல்லுது அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அடுத்தது பிசாசுரியது சோ வேத வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கோபத்துக்கு ஃபியூயல் சேர்த்துக்காதீங்க உங்களுடைய கோபத்துக்கு உணவம் ஆக்கிக்காதீங்க அது கோபத்தை தூண்டி விடுகிறதுக்காக வேதம் கொடுக்க போடல வசனம் கொடுக்க போடல தேவன் அதுக்குல்ல வேதம் சொல்லுது உன்னுடைய கோபம் வேற தேவனுடைய நீதி வேற நீ கோபத்துல டீல் பண்ற கடவுள் நீதியில டீல் பண்றாரு கோபத்தை நீ காட்டி உலகத்துல அழிக்க பண்ணிட்டு இருக்கலாம் கடவுளே உதவிக்கு கூப்பிடலாம் அந்தவரே எல்லாம் யுத்தத்துக்கு போற எல்லாருமே அப்படிதான் தங்க கடவுளுக்கு முன்னாடி நின்று யுத்தம் பண்ணுவாங்க பாருங்க இதுல வேற இந்த மோசிய சொல்லிட்டாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் மோசிய சொன்னார் கர்த்தர் சொல்ல நம்ம ஆளுங்களா என்ன பண்ணிட்டாங்க அந்த வசனத்தை எடுத்துக்கிறது ஆண்டவர் வம்புக்கு கூப்பிடுறது வார மாண்டவரே யுத்தத்துக்கு வாருமாண்டவரே நான் சொல்றேன் சமாதானத்தின் தேவன் உங்க முன்ன போறார் நீங்க போற இடமெல்லாம் சமாதானம் போயிட்டு இருக்குது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய சண்டையா இருக்கட்டும் நீங்க போய் நிக்கிற இடத்துல தேவ சமாதானம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் பாத்துக்கீங்களா பெரும் பெரு கடலும் கொந்தளித்த போது வேதம் சொல்லுது அங்க பெரும் அமைதி மிகுந்த அமைதி உண்டாயிற்று நீங்க இருக்கிற இடம் இருக்கிற இடம் போல நீங்க இருக்கிற இடம் எவ்வளவு பெரிய கடல் மோதினாலும் எவ்வளவு பெரிய அலைகள் மோதினாலும் எவ்வளவு பெரிய மரண பிரச்சனைகளை வந்தாலும் மிகுந்த அமைதல் ஏனா சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள வாசமா இருக்கார் யுத்தத்துக்கு போல நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என் மாமியார் பாவம் என் மருமக பாவம் பாவம் என்ன ஆச்சோ என்ன என்ன கஷ்டத்தில் இருக்காரோ என்ன குழப்பத்தில் இருக்காரோ அப்படிதான் யோசி அதனால தான் இறங்கிவா அவன் என்ன இருக்கான காசு இருக்கு அதையும் அவன் உறவை இழந்திருக்கான் யாரும் அவனை நேசிக்கல சொன்னார் இறங்கி வா நான் உன் கூட இருக்க வா உன் வீட்டில தான் இன்னைக்கு வா அப்படின்னார் எத்தனையோ பேர் அன்பு அன்பு அன்புனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க பேசுங்க பகையும் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நம்ம கேட்குற பிரசங்கம் நம்ம கேட்குற போதனை நம்ம கேட்குற உபதேசம் சர்ச்சை இந்த மாதிரி உலகத்தில் இது எல்லாமே அதுக்கு வலு உறவுக்கு வலு இதெல்லாம் விட்டுருங்க உங்களுடைய ஜபம் வீண் உங்களுடைய உபவாசம் வீண் உங்களுடைய பிரசங்கம் கேட்கறது வீண் உங்களுடைய பாடல் ஆராதனை எல்லாமே வீணுங்க உங்களுடைய நேரம் வீண் இது எல்லாமே இந்த உறவை வலு சேர்க்கறதுக்கு தான் இந்த நட்பு சேர்க்கறதுக்கு தான் இந்த அன்பு இந்த போதனை எல்லாமே உங்களுக்குள்ள இந்த அன்பை பொங்கி சொன்னாரு வற்றாத நதியா பாய்ந்து போகும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளா பாய்ந்து ஓடும் உங்களுக்குள்ள இருந்து பாய்ந்து போனோம் நிறைய தெரு தெருவா போனோம் நீங்க அந்த மாதிரி ஆளுங்க இந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னா நீங்க யாரு உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு அன்பு இருக்கிறது நீங்க என்ன மாதிரி லைஃப் வாழ முடியும் உங்களை சுட்டி காட்டிட்டு இருக்கிற நிறைய நேரத்தில் இந்த ஒன்றியவான் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை ஒன்று ஓவான் நாலு பதினேழு பாருங்க நிறைய நேரத்தில் அன்புக்கு அன்புக்கு அன்பை நாம் அதிகமாக போதிக்காதது காரணம் என்னன்னா பயம் இல்லாமல் போய்டுற ஒரு எண்ணம் நமக்கு பயம் இல்லாமல் போயிடும் பயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் மனுஷனை கட்டுப்படுத்துறது கஷ்டம் அன்பு பத்தி அதிகமாக போதித்ததே கிடையாது அன்பு பத்தி போதிக்கும் போதெல்லாம் கொண்டு போய் போய் யாரும் எப்படியெல்லாம் குழப்பம் பண்ணி விட்டோம் தெரியுமா யாருடைய அன்பும் உண்மையான அன்பு இல்லைன்றது அப்புறம் பூ வாங்கி வந்தார் அவரு அப்புறம் புடம் வாங்கி கொடுத்தது அந்த மனுஷன் இந்த வருஷம் இந்த மாதம் ஃபுல்லாக வேர்வை சிந்தி வேலை பார்த்து எல்லாம் காசை வாயின் வந்து கஷ்டத்துக்கு மத்தியில் ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்காரு உங்கள் அன்பெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும் அவருக்கு ஒழுங்க புடவை கொடு புடைய கொடு அன்பு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராது அவரு சும்மா சொல்லி சொல்லி கொடுத்துர்றது கோயிலில் மனுஷனுடைய அன்பெல்லாம் பொய் மனுஷனுடைய அன்பெல்லாம் மாய் பொ தப்பு உண்மை உண்மை இல்லாம கல்யாணம் பண்ணி இருக்காங்க உண்மை இல்லாமையா கூட இருக்காங்க என் பெற்றோர்களுடைய கனவை எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு உங்களுக்காக வாழ்ந்து நினைக்கிறாங்க என் பெற்றோர்கள் உண்மையா அன்பு கூறல என்னை யாருமே உண்மையா அன்பு கூறலை முதல்ல அந்த மாயையிலிருந்து வெல்ல வாங்க உங்களை எல்லாரும் நேசிக்கிறார் நீங்க அப்படி தான் பார்க்கணும் உங்களே இப்டியெல்லாம் போதிச்சி போதிச்சி நாம என்ன பண்ணிட்டோம்னா fear based life ஆ உருவாக்கிட்டே இருக்கோம் fear based life அதுக்கு உதவி செய்றது தான் இந்த hell நரகம்ன்றது இந்த நரகம்ன்றத ஒண்ணே எடுத்துட்டோம்னு வச்சுங்க மனுஷனுக்கு பயமே போய்டும் சுத்தமா பயம் போய்டும் தண்டனை மனதை அவன் மனதிலிருந்து எடுத்துட்டீங்கனா சுத்தமா பயம் போய்டும் அப்ப பயம் போயிட்ச்சினா இப்போ இருக்கு சட்டங்கள் இருக்கு எல்லாம் இருக்குது கடவுள் தண்டிக்க தேவையில்லை அதனால்தான் என்ன ஆக்கிட்டாங்க தெரியுமா ஐநூறு ரூபாய் ரூபாய் ஆனா குறை மட்டும் சொல்றது போலீஸ்காரன் திட்டவோ அவங்க லஞ்சத்துக்காகவே இருக்கிற மாதிரியும் யாரோ ஒருத்தர் எங்க எங்க தப்பு பண்ணா முடி நீ முடித்துல்தான் போ எது போய்ட போட்டிருந்தாங்க இப்ப என்ன ஆகிட்டாங்க தெரியுமா ஆயிரம் ரூபாய் இதுல வர சாட்சி கர்த்தர் என்னை அங்கிருந்து காப்பாற்றினார் திருட்டு தரமா வந்திருப்ப கத்தருக்கு கருத்தர் காப்பாத்தினார் காசு கொடுக்காம திருத்தனமா வந்துட்டு தப்பு தப்பாவே புரிஞ்சி வச்சுக்கிறது இந்த சட்டங்கள் எல்லாம் மனுஷனை பயம் பூர்த்தி அடங்காதவர்கள் அடக்கிறதுக்கு திருத்த வேண்டியது பயத்தை அடிப்படையா வச்சு வாழக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது திரும்பவும் யூதர்களுக்கு சொல்றார் பவுல் திரும்பவும் நாம் பயப்படுகிறதுக்கு பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்கவில்லை ஏன் திரும்பவும் சொல்றாருன்னா ஏற்கனவே அவங்க பயத்துலதான் வாழ்ந்துட்டு இருந்தவங்க கடவுள் பயம் இந்த கடவுள் குற்றம் தெய்வ குத்தமாயிடும்னு சொல்லி தெய்வ பயம் பய பயந்து பயந்தே வாழ்ந்துகிட்டு இருந்தவங்கள இப்ப பவுல் சொல்றாரு திரும்பவும் ரோமர் எட்டு ரோமர் எட்டு பதினைந்து எடுத்துட்டீங்கன்னா ராமின்னு சொல்லுங்க ரோமர் எட்டு பதினைந்து அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அப்படின்னா ஏற்கனவே இவங்க எப்படிதான் வாழ்ந்திருக்காங்க Fear Based Life வாழ்ந்த படிப்போம் ஒன்னு அதிகாரம் பதிமூன்றாவது இருளின் அதிகாரத்தில் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்புத்தினார் திரும்பவும் பயத்தின் ராஜ்யத்துக்கு பயம் இருக்குது அன்பின் குமாரனுடைய இங்க அன்பு மாத்திரம் பயம் பொருத்தி ஒரு மனுஷனை இந்த ராஜ்யத்தில் நடத்த போறது இல்ல அன்ப தான் வாசிக்கலாம் ஒன்றிய நாலாம் வருவோம் இப்ப வாசிக்கலாம் ஒன்றிய பதினெட்டு அன்பிலே எல்லாம் திரும்ப சொல்லுவோம் அன்பிலே அப்படின்னா அன்புக்கு எதிர்மறை பயம் அன்புக்கு எதிர்மறை பயம் பழைய பாட்டில் நீங்க நிறைய முறை வாசித்தீங்கன்னா பயம் பயம் பயம் பயம் ஃபுல்லா பயம் அந்த அளவுக்கு பயந்து இருக்க கடவுள் பயந்து பயந்து பயந்து பயந்து இருந்தாங்க ஆனா புதிய பாட்டு மக்களுக்கு வேதம் சொல்லுது பயமில்லை அன்பு அன்பு மாத்திரம்தான் பயம் இல்லை அன்பும் பயமும் கலந்து கொடுத்தோம்னா முழுமையான அன்பு அல்லது பாருங்க வாசிக்கிறேன் அன்பிலே பயம் பூரண அன்பு பயத்தை அன்பு என்ன செய்து பயத்தை வெளியே நோயர் நோ பிளேஸ் பார் பியர் உங்கள் இருக்கு இடம் இல்ல அன்பு மாத்திரம்தான் குடிக்கொள்ள வேண்டும் அன்பு மாத்திரம்தான் அன்புக்கு மாத்திரம் தான் இடம் இப்ப கவனிங்க பயமானது வேதனை உள்ளது இது எப்படி சொல்லி இருக்கா தண்டனை பயம் தண்டனை பயம் நிறைய பேருக்கு என்ன பயம்னா தண்டனை பயம் வேதம் சொல்லுது அந்த பயம் புறம்பே தள்ளப்பட்டாச்சு இந்த அன்பு அந்த தண்டனை பயத்தை வெளியெடுத்து இதான் நற்செய்தி உலகத்தில் சொல்ல வேண்டிய நற்செய்தி மனுஷங்கிட்ட சொல்லி பாருங்க நீ நரகத்துக்கு போமாட்ட பரலோகம் வருவேன் ஏற்கனவே இருக்கிற அங்கதான் வேற ஏதாவது சொல்லிக் கொடுப்போம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது அங்க ஏழு மடங்கு சூடாகும் அணையவே அணையாது அப்படி இப்படின்னு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து கொடுத்து அவ்யாத அக்கினி இந்த அக்கினி அந்த அக்கினி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி நல்ல பயத்தை தூண்டி விட்டுருக்கு எத்தனை கிறிஸ்தவ பயந்தாங்குழிகளாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா வேதம் சொல்லுது தண்டனை பயம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது பூரண அன்பு அவங்க உள்ளத்துல வைக்கப்பட்ட உங்களுக்குள்ள இயேசுவின் அன்பு பூரண அன்பு வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் பயப்படுகிறேளு ஆச்சரிய விஷயம் fearful இருக்கு சொல்றாரு பயப்படுகிறவன் அன்பை பற்றி அறியாமல் இருக்கிறான் பயப்படுகிறவன் அன்பை முழுமையாய் சொல்லித்தரப்படாமல் இருக்கிறான் ஒரு விசுவாசி பயத்திலேயே நடந்துட்டு இருக்கிறான்னா அவனுக்கு அன்பு முழுமையா சொல்லித்தரப்படவில்லை அன்பில் பூரணப்படவில்லை அவன் அன்பு அதிகமா அவனுக்கு கொடுக்கவே இல்லை அன்பை பற்றி நிறைய ஆழமா சொல்லித்தரப்படவே இல்லை ஆகவே தான் பயப்படுகிறான் தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் அடிப்படையில் ஏற்படுத்த மனுஷன இந்த மார்க்கத்துக்கு தேவன் கொண்டு வந்தது இந்த வழியில தேவன் மனுஷனை கொண்டு வந்தது மற்ற மதங்கள் செய்ய தவறிய சவரியதை தேவன் மனுஷ வாழ்க்கையில் செய்யறதுக்காக எல்லா மதத்திலையும் இருக்குதுங்க நரகத்துக்கு போவேன்னு சொல்லி மோட்சம் போவேன் நரகத்துக்கு போவேன்னு அதனால வாழ்ற வாழ்க்கைய நரகமாகவே வாழ்ந்துட்டு போயிருது நம்ம செத்த பிறகு போற ஒரு விஷயம் தான் நினைக்கிறாங்க தப்பான ஒரு கருத்து அது செத்த பிறகு போற ஒரு இடம் இல்ல பரலோகம் வாழும்போது தேவையான ஒரு இடம் தான் பரலோகம் இன்னைக்கு எனக்கு பரலோகம் தேவை இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பரலோகம் தேவை அந்த பரலோகம் தான் இயேசு அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் நீங்கள் இனிமே போய் செத்து போய் மோட்சம் போனோம்னு நினைக்கிறாதீங்க அந்த மோட்சமே உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது ஏசு இப்படிதான் சொன்னார் தான் இந்த உலகத்துக்கு பிறந்து வளர்ந்து வந்து வந்த போது அவர் சொன்னார் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொன்னார் அவர் சொல்ல பரலோகம் தன்னை தான் சொன்னாரு நான் தான் அந்த வாசல் நான் தான் அந்த வழி நான் தான் நானே நானே சொன்னார் அப்படின்னு அர்த்தம் என்ன நம்ம எப்பவுமே பிரசங்க யாரெல்லாம் போவீர்கள் அப்ப நம்மளுக்கோணிச்சு அது டிக்கெட் எடுத்து அப்படி போற ஒரு ஏரியா போல இருக்குது ஒரு பர்சனை இங்க மனிதர்களெல்லாம் விட்டுட்டு போய் தப்பிச்சு போய் அங்க ஒரு தொல்லை இல்லாத ஒரு வீட்டுல போய் வாழ போறோம் அப்படி கிடையாது அது அங்க போனீங்களாலும் ஏமாந்துருவீங்க அங்க போனாலும் எல்லாரும் அங்கதான் கடுப்பாக போறாங்க இந்த பெந்தகசேகரன் எல்லாம் நினைச்சுன்னு பரலோகத்துல இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க அங்க போனா ஒண்ணுமே ஷாக் ஆக போறாங்க அங்கேயும் இவங்கதான் வந்துருக்கு பகல அதே மாமியார் அதே மருமக சொந்த அதே பக்கத்து விட்டுக்காரன் எல்லாம் அங்க இருப்பேன் ஷாக்காக போறான் அப்ப என்ன தோண போகுதுன்னா இப்ப பரலோகம்ன்றது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது இல்ல எங்க போனாலும் எல்லாரோடவும் வாழ்றதுதான் பரலோகம் இருக்குதுங்களா எங்க போனாலும் அங்க எல்லாரையும் எல்லாரும் கூட தான் இருக்க போறீங்க அதத்தான் ஆண்டவர் சொன்னாரு இங்கயே நான் உன் இருக்கேன் இங்கயே நான் உனக்கு பரலோகமா இருக்கேன் நீ இங்க இருக்கிற வாழ்க்கைய உனக்கு பரலோகமான ஆக்கி தரேன் நீ செத்த பிறகு அடைய போறத நான் இப்பவே உனக்கு பண்ணி தரேன் அதனால்தான் எல்லா மதமும் சொல்லி தர விஷயம்னா தெரியுமா செத்த பிறகு நீ மோட்சம் போவியா நரகம் போவியா இயேசு சொல்லி கொடுத்தாரு இன்றே இன்றே இந்த நிமிஷமே இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையே இன்னைக்கு உங்க குடும்பத்தை இன்னைக்கு நம்ம வாழ்ற சமுதாயத்தை அவர் பரலோகமாக்க முடியும்னு சொன்னார் எப்படி தெரியுமா அந்த பரலோகத்தின் தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கார் உங்களை நீங்கள் அப்படி பாருங்க உங்களை நீங்க அப்படி பாருங்க அன்பில் பூரணப்படணும் மாறணும் அன்புல அதான் சொல்றார் பவுல் அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகுங்கள் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகணும் ஆக ஆக ஆக ஃபியர்க்கு இடமே பயத்துக்கு இடமே இல்லை மற்றவர்களும் பயம் பொருத்த மாட்டோம் நாமளும் பயந்து வாழ மாட்டோம் நாம் நாம் ஆராதிக்கிற தேவனும் நம்மை உண்டாக்கின தேவனும் நம்மை ரட்சித்த தேவனும் பயத்தை அடிப்படையாக நமக்கு கொடுக்கவே இல்லை திரும்பவும் பயப்படுகிறதுக்கு பயமுள்ள ஆவியை பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் அப்போ புரிஞ்சுக்கங்க இந்த பயம் எங்கிருந்து வந்ததுன்னா மத போதனையிலிருந்து அடுத்து தெளிந்த ஏன் இப்படி யோசிக்கிறாங்க பயம் வந்தா தெளிந்த புத்தி வர நினைக்கிறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பயத்தை கொடுத்தது பயம் கொடுத்தா வராது அன்பு கொடுத்தா கூட என்னமோ சேர்ந்து வரும் தெளிந்த தெளிந்த புத்தி கூட வரும் சொல்லி இருக்குது ஒன்று திமத்தியும் வசன ஆதாரத்தோடு சொன்னாதான் ஒன்னு அதிகாரம் வசனம் பாருங்க தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை அப்படிப்படையா வச்சு தேவன் நம்மளுக்கு வாழவர் விரும்பல நம்மளுங்க என்ன சொல்றாங்க அவன் தப்பு பண்றானே அவன் எப்படி தடுக்கிறது அவன் தப்பு பண்ணாதவனா அவன் நடத்தணும்னா அவனுக்கு என்ன செய்யணும் கொஞ்சமாவது அவனுக்கு என்ன கொடுக்கணும் பயம் கொடுக்கணும் டாக்டர் சொல்றாருல்ல இவ்வளோட்டு கொடுங்க ரொம்ப கொடுத்துடாதீங்க அப்படின்றார் அந்த மாதிரி பாஸ்ட்ரங்களும் ஆரம்பிச்சாச்சு அந்த மாதிரி கிறிஸ்தவ பெற்றோர்களும் ஆரம்பிச்சுட்டோம் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சமாவது பயம் இருக்கணும் சிஸ்டர் வேதம் சொல்லுது பயம் கூட பயத்தோடு கூட வேதனை தான் அதிகமாக வரும் பயத்தோடு கூட நடுக்கும் பதறுதல் தான் அதிகமாக வரும் பயத்தோடு கூட அவிசுவாசம் கூட வரும் ஆனா வேதம் சொல்லுது தேவன் பயமுள்ளாவே கூடாமல் பலமும் அன்பும் வேதம் சொல்லுது அன்பு வரும்போது கூடவே என்ன வந்திருக்குது ஹலோ சொல்லுங்க அன்பும் என் கூட சேர்ந்து அன்பும் தெளிந்த புத்தியம் சொல்லுங்க அன்பும் இல்லையா நீங்க சத்தமா சொல்லுங்க அன்பும் தெளிந்த புத்தியம் அன்பும் தெளிந்த புத்தி பாருங்க அன்பு கூட தான் என்ன இருக்குது பயம் கூட இல்ல பிள்ளைங்களை தெரியுமா பயந்தே செத்துமா ஆனா வேதம் சொல்லுது அன்பு கூட தான் தெளிந்த புத்தியும் இருக்குது தெளிந்த புத்தி இருக்கிற இடமே இந்த அன்பு இருக்கிற இடம் அன்பு கூட பயத்தை எடுத்துட்டு அன்பு கொடுத்தா கூட என்னெல்லாம் வந்துடும் மரியாதை வந்துடும் மதிப்பு வந்துடும் மன்னிப்பு வந்துடும் இரக்கம் காட்டுறது வந்துடும் விட்டு கொடுத்தல் வந்துடும் ஒருத்தரை உயர்த்தி பேசுறது வந்துடும் ஒருத்தரை பணிவா நடத்துறது வந்துடும் ஏன்னா அன்பு கூட வரும் போது வருது தைரியம் இந்த பக்கம் வந்துருது இந்த பக்கம் என்ன வந்துருது தெளிந்த அன்பு வரும்போது என்ன வருது நான் அன்பு என்ன பார்த்துங்க அன்பும் என் பேர் பிரபு அன்புன்னு நினச்சிருப்பீங்க அன்பு வரும்போது தைரியத்தையும் தைரியம் தெளிந்த புத்தி அன்பு வரும்போது தைரியத்தையும் தெளிந்த புத்தியும் கூட்டிகிட்டு வருது நம்ம ஆளுங்க என்ன தினமும் போச்சு அன்பு பத்தி போதிக்கிறத விட பய இருக்கணும் அதுக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதிகளும் தெரியுமா பயப்படுகிறவன் அவனுக்கு தான் ஞானம் இருக்கும் பயப்படுகிறது பயப்படுகிறது தான் இது பயப்படுறது பயம் சொல்லி யாருனா பயப்படுறாங்களா இன்னைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பாருங்க அவங்க பயந்தாங்களா வேதம் சொல்லுது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா தலை வணங்கா கழுத்துள்ள தலையை வணங்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு ஜனம் எங்க பயமே இல்லையா உங்களுக்கு பயமே போச்சேன் உங்களுக்கு பல முறை பயமே போச்சேன் பல முறை சதிக்கப்பட்டும் பல முறை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை அனுமதிச்சோம் கொஞ்சம் கூட பயமே வரலையே பயமே இல்லையே ஏன்னா பயம் மனுஷனுக்கு உதவி செய்யாது ஆனா அன்பு தைரியத்தையும் தெளிந்த புத்தியும் என்ன மாதிரி அன்பு மனுஷனை தேவன் நேசிக்கிறார் என்ற அடிப்படைய நாமும் கை கொள்ளணும் நானும் அதே அதே மாதிரி மனுஷனை நேசிக்க போறேன் அதே மாதிரி தான் எல்லாரையும் நேசிக்க போறேன் தேவன் மனுஷனை எப்படி நேசித்தாரோ வேதம் சொல்லுது அப்படிதான் அன்பு உண்டாயிருக்கிறது தேவன் ஒரு மனுஷனை நேசித்து காட்டினார் உலகத்தை நேசித்து காட்டினார் பாவியை நேசித்து காட்டினார் நேசித்து காட்டி அன்பை உண்டாக்கி கொடுத்துட்டார் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அடிச்சு வடுகளை வச்சுட்டார் நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டார் நீங்களும் நானும் அந்த அன்பை அடிப்படையாக வச்சு வாழும்பொழுது நான் சொல்றேன் உலகத்துல தெளிந்த புத்தியுள்ள ஆட்கள் எவ்வளவு பேர் ஆகிடுவோம் விசுவாசம் விசுவாசம் நிறைய சொல்கிறோம் நிறைய நேரத்தில் அது வேலை செய்கிறது கிடையாது அதான் நான் சொன்னேன்னே டிஃபைன் பண்ணுறதே கிடையாது ஆராய்ந்து பார்க்குறதே கிடையாது என்ன நம்புகிறோம் என்ன யோசிக்கிறோம் என்ன போதிக்கிறோம் என்ன கேட்குறோம் சும்மா ஏதோ போட்டு ரொம்ப வல்லமையாக ரொம்ப ஏதோ ஒரு நிறைய சரக்கெல்லாம் அப்படியே கொடுக்கறது நிறைய உபதேசங்களெல்லாம் கொடுக்குறது விசுவாசம் அது இது சிம்பிள் திங் விசுவாசன்னா சிம்பிள் திங் சிம்பிள் திங் ரொம்ப சிம்பிள் விஷயந்தான் விசுவாசம் விசுவாச கஷ்டப்பட்டு புரிந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை கஷ்டப்பட்டு ஜீர்ணிக்க போற ஒரு விஷயம் இல்லை இட்ஸ் ஏ வெரி வெரி சிம்பிள் திங் அது என்ன தெரியும் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிறீர்களே அதுதான் விசுவாசம் தட் இஸ் யோர் எனக்கு காசு வரும் எனக்கு சுகம் கிடைக்கும் அது விசுவாசம் ஒருத்தன் சொன்னா உன்மால ஆகும் எனக்கு என்னால் நம்ப முடியுது ஆனா உமக்கு சித்தமான சந்தேகம் தான் எனக்கு ஒரு குஷ்ணரோகிசுவை சந்திக்கிறான் எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் என்னை சுத்தமாக்கும் அவன் என்ன நம்புறான் உத்தமாக்க முடியால நம்ப முடியுது ஆனா உமக்கு சித்தமான நம்ப முடியல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவர் சர்வ வல்லவர் நம்புறாங்க ஆனா அந்த வல்லமையை எனக்கு நம்புறது இல்ல என் வாழ்க்கையில உதவி செய்ய பயன்படுத்துவார் என் வாழ்க்கை அற்புதம் செய்ய பயன்படுத்துவார் நம்புறது இல்லை நிறைய பேருக்கு என்ன தெரியுமா என்ன நேசிக்கிறாரா சித்தமா என்னுடைய செய்வதுக்கு சித்தமா இருக்கு விசுவாசித்தால் கூடும் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் கூடுங்க நம்புறங்க ஆகும்னு பாடும் போது பேர் தெம்பா பாடுவாங்க தெரியுமா உண்மையை சொல்லவா அந்த ஆகும் வல்லமை அந்த இயற்கைக்கு அப்பாறுபட்ட பலன் இயற்கை அப்பாற்பட்ட சக்தி இயற்கைக்கு அப்பாறுபட்ட சந்தோஷம் இயற்கை அப்பாற்பட்ட சமாதானம் உங்க வாழ்க்கையில கடந்து வர்றது எப்படி தெரியுமா தேவன் என்னை நேசிக்கிறார் நேசிக்கிறார் இதை அறிந்து விசுவாசிக்கிறது இதுல தான் எல்லாமே கடந்து வருது காசு வருது பணம் வருது சுகம் வருது ஆரோக்கியம் வருது பலன் வருது தினமும் ஒரு மருந்து மாதிரி தினமும் சொல்லுங்க வாயில கொஞ்சம் ஒரு செகண்ட் எடுத்து சொல்லுங்க உங்களுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட உங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த அன்பு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய்க்கை செய்கிறது இட் ஒர்க்ஸ் மோர் தென் பிரேயர் இட்ஸ் மோர் தென் ஆஃபரிங் உங்களுடைய கற்பனை உங்களுடைய கனவு உங்களுடைய உங்களுடைய காணிக்க அதை விட சக்தி வாய்ந்தது நான் தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம் நான் என்ன சொல்லுங்க நான் என் நேசருடையவன் ஐ பிலாங் டு தட் லவர் நான் அந்த நேசருக்கு சொந்தம் அந்த காதலருக்கு நான் சொந்தம் என்னை ஒரு காதலிக்கிறார் என்னை ஒரு நேசிக்கிறார் எம்மளை அன்பு வச்சிருக்கார் எம்மளை பிரியாக வச்சுருக்கார் இதான் விசுவாசம் இந்த உலகத்தில் இந்த விசுவாசம்தான் குறைவு காசுக்காக விசுவாசிக்கிற கூட்டம் நிறையா இருக்குது ப்ராஸ்பரிட்டி கூட்டம் காசு கடவுள் காசு தராரு கடவுள் பணம் தராரு கடவுள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி நம்பி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு ஒரு கூட்டம் என்ன நம்பிட்டு இருக்கா டிவை ஹீலிங் கடவுள் எனக்கு சுகம் தராரு நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன் இதை விசுவாசிக்கிறேன் அதை விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா கடவுள் என்ன எந்த நிபந்தனை இல்லாம என் மேல அனுபவிச்சிருக்கிறாருன்னு நம்ப மாட்டாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் பாருங்க இந்த மாலை வேல இந்த சக்தியில இருந்துதான் எல்லாம் பிறக்குதே இதுல இருந்தான் பிறக்குது அவன் சொல்றான் உம்மால சுத்தமாக்க முடியும் என்னால நம்ப முடியுது ஆனா உமக்கு எனக்கு செய்யறதுக்கு உமக்கு சித்தமா நீ எத்தனையோ குஷ்டரோகளை சுகமாக்கி இருக்கிறீர் என்ன சுத்தமாக்க உமக்கு சித்தமா இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி உங்களை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆண்டவர் நேசிப்பாரா என்ன ஆண்டவர் இந்த மாதிரி என் வாழ்க்கையில செயல்படுவாரா அப்படின்னு யோசித்தீங்கன்னா நான் சொல்றேன் அவருக்கு சித்தம் அவர் சொன்னார் அவனை பார்த்து எனக்கு சித்தம் எனக்கு சித்தம் ஆண்டது எனக்கு அவருக்கு சித்தம் உண்டு உங்களுக்கு செய்ய அவருக்கு சித்தம் உண்டு காத்து இருக்க தேவையில்லைங்க சில பேர் சொல்றாங்க நான் இருக்காது வெளியில வந்துருங்க அற்புத சுகம் அற்புத ப்ராவிடன்ஸ் அற்புத தேவைகளை தேவன் சந்திக்கிற விதம் உட்காந்து காத்துட்டு ரொம்ப காத்துட்டு மூவ் பண்ணுங்க முன்னேறி செண்டுகிட்டே இருங்க அமைதியா இருக்காதிங்க பொறுமையா இருக்காதிங்க கனவு காணுங்க லட்சியம் உடையவரலா கற்பனை பண்ணுங்க உக்காந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அறிந்து கொள்ளும் பொழுது அந்த விசுவாசத்தினால பிறக்கக்கூடிய சக்தி என்ன தெரியுமா மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை அது இயற்கை கப்பாறுபட்ட ஒரு சந்திப்பு இயற்கை கப்பாற்பட்ட அனுகுலம் இயற்கை கப்பாற்பட்ட வாசல் திறக்கப்படுதல் இயற்கை கப்பாற்பட்ட குணம் தோல் பிரச்சனை இருக்கா யாருக்குண்ணா யாருக்குண்ணா தோல் பிரச்சனை இருக்கா இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்கள் அவங்க கைமலை தூ வச்சுக்கோங்க சொல்லுங்க தோல் பிரச்சனை இருக்கா சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அரிப்பு எரிச்சல் சரீரத்தில் யூ இந்நாமத்தினால ஒரு வல்லமை உங்கள் சரீரத்தை தொடு முடி கொட்டுறதுக்காக கூட எதுவுமே போடத்தால் ஜபம் பண்ண அப்போ சரியாயிடும் ஏன்னா நிறைய கவலை இருக்கிறனால தான் அது கொட்டுது நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போயோ கொட்டுது அப்போல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா இங்கே வரையும் அடிச்சிக்கிட்டு போவோம் டிங்கு டிங்கு டிங்கு டிங்குன்னு அதுவரை ஆடிக்கிட்டு போவோம் இன்றைக்கி ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இல்லை எங்கேயோ ஒருத்தருடைய ஃபோட்டோ வச்சு திருப்தி பட்டுக்கிறது இவ்வளோ தூரம் தொங்குதுன்னு ஒரு அப்பா கோச்சிக்கினார் அந்த பொண்ணு முடி வெட்டிடுச்சுங்க என்ன அது அந்த ஊர்லேயும் இது மட்டும்தான் முடியாது இருந்துச்சு அதுக்கு நிறைய பேர் முடியெல்லாம் கொட்டிடுது ஏன் தான் ஃபுல்லாக கவலை ஃபுல்லாக பயம் ஃபுல்லாக வேதனை நான் காத்திருக்கிறேன் காத்திருக்குறேன் நீங்கள் காத்திருந்ததெல்லாம் போதும் இந்த நிமிஷத்தில் நம்புங்க அவருக்கு என் மேலே சித்தம் உண்டு அவருக்கு என் மேலே பிரியம் உண்டு அவர் என்னை நேசிக்கிறார் அவர் என்னை நேசிக்கிறார் நான் என்ன பார்த்து சொல்ல போறேன் நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க பிரபு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் உங்களை பார்த்து நீங்க நிறைய பேசணும் தாவித அப்படிதான் பேசிக்கிறார் என் ஆத்மாவே நீ என் கலங்குகிறாய் இன்னைக்கு உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ளுங்கள் உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க உங்களை நீங்களே அணைத்துக் சொல்லுங்க கர்த்தாவே நீ என்னை நேசிக்கிறீர் ஆகவே என்னை கைவிட மாட்டீர் ஆகவே என்னை விட்டுவிட மாட்டீர் என்னை வெறுத்து மாட்டீர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பீர் என் குறைகளை எல்லாம் நிறைவாக்கு வேறு எலும்பு நிற்பமா அடுத்த வார்த்தையில சொல்ல போற இந்த அன்ப அடிப்படையா வச்சு வாழலன்னா அன்ப அடிப்படையா வச்சு வாழாம நம்ம வாழ்றோம்னா ஒண்ணு பயம் ஆதிக்கம் செலுத்தும் பயத்தின் போதனைகள் பயத்தின் வழிமுறைகள் பயத்தின் வழிநடத்துதல்கள் எல்லாமே பயத்தின் அடிப்படையில வாழ்வோம் அன்பு இல்லைன்னா இன்னொன்னு சுயநலம் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும் அன்பு அங்கே இல்லைன்னா சுயநலம் ஆதிக்கம் செலுத்தும் அது சுயநலம் ரொம்ப மோசமான விஷயம் சுயநலம் ஆதிக்கம் செலுத்தும் என்ன ஆகும்னா தான் ஒழுங்கா இருக்கிறோன்னா பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவங்களை விட நான் மட்டும் தான் ஒழுங்குன்னு நினைக்கிற ஒரு புத்தி வந்துடும் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியாம ரொம்ப நாளா வாழ்றது அது ஒரு சுயநலம் அது ஒரு சுயநலமான ஒரு விஷயம் அது நிறைய வெறுப்புக்குள்ள கொண்டு போயிடும் அன்ப விட்டுட்டீங்கன்னா சுயநலம் வந்துடும் சுயநலம் வந்துருச்சுன்னா மற்றவர்களை ரொம்ப நேசிக்க மாட்டீங்க சந்துல கொண்டு போய் பைக்கை நிறுத்துவீங்க வேணும் அவ்வளவு டிராபிக் நிற்கும் வேணும் ஆறு நடிச்சுக்கு நிற்பீங்க நாம் போனோம் வழி விடு ஆம்புலன்ஸ் போனால் கூட நீங்கள் வழி விட மாட்டீங்க இந்த கொலா சண்டை இந்த ரேஷன் கடை சண்டை தண்ணி கடை தண்ணி சண்டை எல்லா சண்டையும் இந்த சுயநலம் படைத்தவங்களால் மட்டும்தான் வரும் கொண்டு வந்து இடிச்சுக்கிட்டு நிற்கிறது அப்படியே பிராக்டிக்கலாக பேசுவோம் ஏழாவது வாகனத்தில் போய் வாழ போகிறது இல்லை நாளைக்கு இதே இது அன்பு அடிப்படையாக வச்சா மட்டும்தான் இந்த தெருளை நம்ம சமாதானமாக சந்தோஷமாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாதிரியாக நல்ல எடுத்துக்காட்டோட நல்லா ஜீவனம் பண்ண முடியும் பரலோகத்துக்கு போயிட்டு நீங்கள் சண்டை போட போகிறதில்லை அங்கே பிரச்சனைகள் நீங்கள் இடமே கிடையாது ஆனால் இங்கே எப்படி இதை சரி பண்ண போகிறோம் சுயநலத்தை அன்பு அங்கே கொடுக்கப்படலைன்னா அதிகமாக சுயநலமுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய வேதனையான விஷயம் என்னென்னா மற்றவங்களை ரொம்ப மட்டமாக பார்க்கிறார் ஒரு குணம் வந்துடும் மற்றவங்களை ரொம்ப தரம் தாழ்த்தி பார்க்குறாரு அங்கே இடமே இருக்காது அங்கே மரியாதைக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்காது இந்த மரியாதை குடிக்காமல் சுத்திக்கிட்டு இருக்கிற பசங்கள்லாம் பார்த்துருக்கீங்க மரியாதைக்குன்னா கொஞ்சம் கூட தெரியாது எல்லாம் சுயநலம் அப்போ இந்த சுயநலம்ன்ற வியாதி சுயநலம்ன்ற ஒரு நிலை மாறணுன்னா கூட எப்படி தெளிந்த புத்தி வரணும்னா என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அன்பு கொடுக்கணுமோ அதே மாதிரி சுயநலத்த திருத்தான் கூட என்ன தான் கொடுக்கணும் அன்புதான் கொடுக்கணும் அடுத்த வாரம் சுயநலத்தை பற்றி சொல்றேன் தேவன் எப்படி சுயநலம் இல்லாதவர் கவுல் பிலிப்பிய சபைக்கு சொல்றாரு தாம் தேவனுடைய தேவனுடைய சாயலாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் இருந்தோம் அதை அப்படி எண்ணாமல் நமக்காக தம்மை தாழ்த்தினார் நமக்காக தம்மை தாழ்த்தினார் அவருக்கு சுயநலமே கிடையாது நான் என் சீட்டு நானு எனக்கு மட்டும் தான் நான் ஏன் நான் மட்டும் தான் முக்கியம் நினைச்சிருந்தாரா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ரட்சித்திருக்க முடியாது சுயநலம் கடவுளுக்கும் கிடையாது அவருடைய அன்புலையும் கிடையாது ஏதோ சொல்லுது அந்த சுயநலமற்ற அன்புதான் நம்முடைய உள்ளத்துல தேவன் ஊற்றி இருக்கிறார் சொல்லுங்க சுயநலமற்ற அன்பு எனக்குள்ளே பரிசுத்தால் ஊற்றப்பட்டிருக்கிறது சுத்த அக்மார்க்கா என்ன சொல்லீங்க வடிக்க அன்பு அதில் சுயநலம் கிடையாது அதில் பயம் கிடையாது முழுக்க அதுக்கு ஒரே வார்த்தை என்னதுமா பூரண அன்பு பரிபூரண அன்பு முழுமையான அன்பு கண்ணில் மூடுவோம் உங்களுக்காக நான் ஜெபிக்க பூரண அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது பூரண அன்பு அது பூரண அன்பு இயேசுக்குள்ள இருந்த அதே அன்பு இப்போ உங்கள் உள்ளத்தில் இருக்கு அதே ஆவியானவர் இப்போ உங்க மேல் இருக்கிறார் இயேசு சொன்னார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சொன்னார் இன்னைக்கு நீங்க சொல்லலாம் அதே அன்பின் ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல இருக்கிறார் அதே வல்லம உங்ககிட்ட இருக்கு அதே மன்னிக்கிற குணம் ஏசு மன்னித்தது போலம் நமக்கு இருக்குது இன்றைக்கு உலகத்தை நேசித்தது போல நேசிக்கிற குணாதிசயம் நமக்குள்ள இருக்கு இனிமே வரப்போற விஷயம் இல்ல இப்பவே உங்களுக்குள்ள இருக்கு நீங்க போய் வித்தியாசமா வாழ முடியும் நம்ம போய் வித்தியாசமா வாழ முடியும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இனிமே வரப்போற விஷயம் இல்லை மாற்றம் நீங்கள் தான் அந்த மாற்றம் நல்ல தெய்வமே இயேசுவின் மூலமாகவும் சமூகத்தில் நிற்கிறோம் நாங்கள் நிறைய நேரத்தில் எதிர்காலத்தில் ஏதோ நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கே அது நடக்கிறது ஏன்னா நாங்கள் தான் அது அந்த எழுப்புதல் நாங்கள் தான் அந்த அன்பு எங்கள் நதி போல பாய்ந்து போகிறது எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி பாய்ந்து போகிறது அன்பு எங்கள் மூலமாய் பாய்ந்து போகிறது மனு குளத்துக்கு போகிறது அன்றைக்கு ஏசு எங்களுக்கு அன்பு என்றால் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த அன்பை இன்றைக்கு எங்கள் உள்ளத்தில் வச்சிருக்கிறார் ஃபியர் பேஸ்ட் லைஃப் எங்களுக்கு நீர் விரும்பினதில்லை பயந்து வாழ்வதை நீர் எங்களுக்கு வைத்ததில்லை நாங்கள் மற்றவர்கள் நேசிக்க அன்பு காட்டவே அன்பை அடிப்படையாக வச்சு வாழ்வதே நீ எங்களுக்கு வச்சிருக்கிற நோக்கமா இருக்குது நிறைய நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஆண்டவரே எங்களை நாங்க ஆராய்ந்து பார்க்க எங்களை எங்களை நாங்க ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர் இப்ப நாங்கள் எங்களை பார்க்க முடியுது எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிற அன்பு பூரண அன்பு பயமே இல்லை எங்களுக்கு சுயநலம் எங்களுக்கு இல்லை எங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நீர் எடுத்து போட்டுட்டீர் நாங்கள் போய் ஒரு ஃப்ரீயா எந்த கோபமும் இல்லாம எந்த வைராக்கியமும் இல்லாம எந்த கசப்பும் இல்லாம எந்த கலங்கமும் இல்லாமல் போய் நல்லா எல்லாரோட நட்போட பழக முடியும் எங்களை விடுதலையாக்கிருக்கிறீர் எங்களுடைய மன கடினத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிட்டீர் இனிமே எங்களுக்கு எந்த கல்லான நெஞ்சம் கிடையாது லெட் யுவர் ஃப்ரீடம் இன் திஸ் இன் தர் லைஃப் உங்களுடைய சுதந்திரம் இவங்க உங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும் ஆண்டவரே இவங்க போய் வாழ்ற வாழ்க்கையில அதை பார்க்கட்டும் ஆண்டவரே இந்த வாரத்துல நிறைய அற்புதங்களை அவங்க காணட்டாண்டவரே நிறைய சந்தோஷமான விஷயத்தோடு இவங்க திரும்பி வரட்டாண்டவரே நிறைய சாட்சிகளோடு திரும்பி வரட்டும் நிறைய காரியம் அவங்க கண்ணு முன்ன நடக்கிறத அவங்க பார்க்கட்டும் அற்புதங்களோ அடையாளங்களோ நடக்கிறத பார்க்கட்டும் இவங்க வார்த்தையால் நிறைய பேர் தொடப்படுறத அவங்க இவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே நீர் நல்லவர் ருசிக்கட்டும் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்தி ஆண்டவரே உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் உட்கார்வோம் சொல்லுவோம் கர்த்தர் என்மை பெற இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் என் ஜீவனு உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா அறிவிப்புகளை சொல்றேன் இந்த வாரம் நிகழ்ச்சிகள் பெண்கள் கொடுக்கை செவ்வாய் காலை பத்து மணிக்கு நடக்கும் வியாழக்கிழமை நடுவார நடக்கும் வெள்ளிக்கிழமை என்ற தலைப்பு வார்த்தையை போதிக்கப் போகிறோம் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் சரித்திரம்பை மக்களுக்கு அது அதிகமா போதிப்பது கிடையாது அதனுடைய அவசியம் அதனுடைய முக்கியத்துவத்தை கிடையாது மறைக்கப்பட்ட உண்மை வரும் காலங்கள் அதை போதிப்போம் வருகிற செப்டம்பர் வீக்ல இருந்து இந்த மாதிரி இன்னும் ஆழமா இந்த விஷயங்களை சொல்லி தருவோம் மாலை ஆறாத போதிக்க போறேன் மிஸ் பண்ணாதீங்க வந்து கேளுங்க எல்லாரும் எழுப்பிட்டு இருப்போம் சாப முல்முடியை உன் சிறு சினில் சுமந்திரே சாபமாய் நீரே என்னை சீர்வதிக்கவே சாப முல்முடியை உன் சிறு சிதில் Sardam aintokhi neele, enna yaansi vadigade Unga anbu periyade, unga anbu periyade Unga anbu periyade, unga anbu periyade Dhirinayaksade Unga kuru periyade, unga kuru periyade Unga kuru periyade, unga kuru periyade Ayane Yesuvē Allah varni migavum allavarni allavarni nanmaigal seivarni Allah varni migavum allavarni allavarni nanmaigal seivarni God bless you bye bye நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன் நான் உள்ளடவும் என் தேவனை உமை கீர்த்தன பண்ணுவேன் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உண்மை புகழ்ந்து பாடுவேன் நான் உள்ளடவும் என் தேவனை உமை கீர்த்தன பண்ணுவேன் என காய் பறித்த என் தேவனும் உங்கள் நண்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன் என்ன பாழ்ந்தான் உண்மை புகழ் பாடுவேன் கடைசி மூஞ்சிலும் சொல்வேன் இசு நல்லவர் என்று ஓ நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நன்மைகள் செய்பவர் நீ நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நന്മகள் செய்வவ நீட்டிட்டு பாடுறலாம் நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நന്മகள் செய்வவர் நீ நல்லவர் நீ